நட்டினையின் எழுபதாவது அறிவம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் சரியான கேள்விகளை நாம் கேட்டால் இயர்க்கை தனது கதவுகளை திறந்து அதன் ரகசியங்களை நமக்கு சொல்லும் இதை சொன்னவருக்கு இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் வருடம் ஒரு நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சில உலக நாடுகளும் தங்களோட நாட்டு அஞ்சல் தலைகளில் அவரை பெருமைப்படுத்தி இருக்காங்க அவர் யாருன்னு தெரியணும்னா நான் சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன் கண்டுபிடிங்க பேசி தெரிஞ்சுக்கலாமா அவரையும் அவரை பற்றின அஞ்சல் தலைகளையும் வாங்க நம்ம தமிழ்நாட்டில் நவம்பர் ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் வருடம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருவனைக்காவலில் தான் அவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருடம் சென்னை பிரசிடென்சி காலேஜில் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் சென்னை பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பட்ட மேற்படிப்பு பட்டம் பெற்றார் அதுக்கப்புறம் கொல்கத்தாவில் கணக்குத்துறை தலைமை அலுவலராக வேலை செஞ்சார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிக்க முடியலன்னா நோ ப்ராப்ளம்ங்க அடுத்த சில தகவல்களை கேட்கும்போது கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஓகே அவருக்கு பௌதீகம் அதாவது ஃபிசிக்ஸ் பாடத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்தது அதனால் கொல்கத்தாவில் அரசு வேலையில் இருந்தப்போ அந்த ஊரில் இருந்த இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகத்தில் அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸில் ஒளிச்சிதறல் பற்றின ஆய்வுகள் சிலதை நடத்திட்டு வந்தார் அந்த ஆய்வுகளில் ரொம்ப விருப்பம் அதிகமானதினால அவர் வேலை செஞ்சிகிட்டு இருந்த அரசு வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் ஃபிசிக்ஸ் பிரிவோட பேலிட் பேராசிரியராக சேர்ந்தார் இந்த பாலிட் பேராசிரியர் பதவியை இவர் தான் முதன் முதலாக வகிச்சுவருங்கிற பெருமை வந்து இவருக்கு இருக்கு ஸோ நான் சொன்ன தகவல்கள் அதாவது தமிழ்நாடு திருச்சி ஃபிசிக்ஸ் பாடத்தில் ஆர்வம் ஒளிச்சிதறல் பற்றின ஆய்வு இதெல்லாம் வச்சு நாம் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு கண்டுபிடிக்க முடியுதா ஓகே கண்டுபிடிக்க முடியலன்னா விடுங்க அடுத்த தகவல்களில் நானே அதை சொல்லிடுறேன் 15 வருடம் கொல்கத்தாவில் இருந்தவர் அதுக்கப்புறம் பெங்களூரில் சுவாமி விவேகானந்தர் ஆலோசனையில் ஜம்ஷஜி டாட்டா மற்றும் மைசூர் மகாராஜவான நான்காம் கிருஷ்ணராஜ உடையார் இவங்களால் தொடங்கப்பட்ட இந்திய அறிவியல் கழகத்தில் அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் வேலைக்கு சேர்ந்தார் ஆயிரத்தி இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஃபிசிக்ஸுங்கிற அறிவியல் பத்திரிகையை தொடங்கி அதோட ஆசிரியராகவும் இருந்தார் தன்னோட அறிவியல் ஆய்வுகளை பத்தி அந்த பத்திரிகையில் வெளியிட்டு வந்தார் அவரும் அவரோட சேர்ந்து ஆய்வு பணி மேற்கொண்டவர் ஸ்ரீனிவாச கிருஷ்ணன்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு ஆய்வோட கண்டுபிடிப்பை தன்னோட பத்திரிகையில் பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் ஒரு புதிய கதிர்வீச்சு அதாவது நியூ ரேடியேஷன்கிற தலைப்பில் வெளியிட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியிட்ட அறிவியல் ஒளி விளைவுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் ஆசிய கண்டத்திலேயே முதன் முதலாக ஒரு அறிவியல் விஞ்ஞானி நோபல் பரிசு பெற்றார் அவர் தான் சர் சந்திரசேகர வெங்கட்ராமன்கிற சர் சி வி ராமன் அவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் அவர் கண்டுபிடித்த ஒளிச்சிதறல் அதாவது ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டுங்கிற அறிவியல் கண்டுபிடிப்புக்கு ராமன் எஃபெக்டின்ட்டு அவரோட பேரையே வச்சது இன்னும் சிறப்பாக அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசு நம்ம நாட்டோட உயர்ந்த விருதான பாரத ரத்னா கொடுத்து அவரை பெருமைப்படுத்தினாங்க தமிழ்நாட்டுக்கே அவரால பெருமை அது மட்டும் இல்லைங்க சார் சி வி ராமன் அவர்கள் தனது ஆய்வை வெளியிட்டு உலக அறிவியல் வரைபடத்தில் இந்தியாவை வெளிச்சமிட்டு காட்டின பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியை நம் இந்திய அரசாங்கம் தேசிய அறிவியல் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு வரும் அந்த அறிவியல் விஞ்ஞானி சார் சி வி ராமனோட நினைவு இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஒன்று சார் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திய அஞ்சல் துறை இருபது பைசா மதிப்புள்ள அவரோட கையெழுத்தோடு கூடிய ஒரு அஞ்சல் தலையை நவம்பர் இருபத்தொன்னாம் தேதி வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலை வெளியீடு மூலமாக அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம் இல்லை இந்தியாவுக்கே சொந்தங்கிற மாதிரி அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற கெமோரோ தீவு நோபல் பரிசு வாங்கினவங்களை பற்றி வெளியிட்ட அஞ்சல் தலையில் சர் சி வி ராமன் அவர்களை பெருமைப்படுத்தியிருந்தாங்க அதே போல ரெண்டாயிரத்தி ரெண்டுல நோபல் பரிசோட நூறாவது ஆண்டுகளாக கொண்டாடும் விதமாக குணிங்கிற மேற்கு ஆப்பிரிக்க நாடு சர் சி ராமன் பற்றின அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க ிய அஞ்சல் துறை நவீன இந்தியாவை கட்டமைத்தவர்கள் அதாவது பில்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியாங்கிற தலைப்புல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் பன்னெண்டு அஞ்சல் தலைகளை வெளியிட்டாங்க அதுல பத்து ரூபாய் அஞ்சல் தலையில சார் சி ராமன் அவர்களை பெருமைப்படுத்தியிருந்தாங்க இப்படி தமிழ்நாட்டில் பிறந்து உலக அளவுல தன்னோட அறிவியல் கண்டுபிடிப்பு மூலமா நம்மையும் நம் நாட்டையும் பெருமைப்பட வைத்த சர் சந்திரசேகர வெங்கட்ராமன்கிற சர் சி ராமன் அவர்களை அவரோட நினைவு தினமான இன்று நம் நட்டினையோட அறிவம் அஞ்சல் தலை பயணத்தில் நினைவுபடுத்தி பார்க்குறதுல மிகவும் பெருமையாக இருக்குங்க அடுத்த வாரம் சார் சி ராமன் அவர்கள் படித்த அதே சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் படித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து பல்வேறு உயர் பதவிகளை வகித்த மற்றும் ஒரு தமிழரை பற்றியும் அவர் குறித்த அஞ்சல் தலை தகவல்களையும் நம் நற்றினியின் அறிவம் அஞ்சல் தலை பயணத்தில் பேசி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்